আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া নস্তাইনুহু ওয়া নুমিনু বিহি ওয়া নাতাওাক্কালু আলাইহি ওয়া আউযু বিল্লাহি মিন শুরুরি আমসিন্না ওয়া মিন সাইয়্যাতি আমালিনা মান ইয়াহদিল্লাহু ফালা মুদিল্লালাহু ওয়া মান ইয়ুদ্লিলহু ফালা হাদিয়ালা ওয়া আশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লা ওয়া আশহাদু আন্না মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشياطين الراجعين بسم الله الرحمن الرحيم مَالِكَ الْمُلْكِ من تشاء وتنزع الْمُلْكَ الْمُلْكَ تَشَاءُ تَشَاءُ تَشَاءُ وَتُعِزُّ من تشاء وَتُذِلُّ மா تَشَاءُ بِيَدِكَ விலும إِنَّكَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்த அவர்களுக்கு அருக்குறையாகவும் முழு உலகத்துக்கும் அருளாகு அலை வசல்லம் அவர்களை அனுப்பி வைத்த வல்லவன் அல்லாவுக்கே குறித்தாகட்டும் சலாத்தும் சலாமும் தூதராகியிலும் இனிமையான முகமது அலிஹு வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சாபிரௌன்கள் வரையில் வரக்கூடிய முஸ்லீம்கள் முஸ்மின்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா ரம் ஜலா லஹூ எந்த விதயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கின்றானோ எந்த விதயங்களை நமக்கு அலால் ஆக்கியிருக்கின்றானோ எவ்வாறு இந்த உலகத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அந்த முறையில் நடந்து கொள்ளும்படியும் இவைகளை நமக்கு வேண்டாம் அறாம் கூடாது பாவம் என்று சொல்லியிருக்கின்றானோ அந்த விடயங்களில் இருந்து நாம் உற்சாக தவிந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் உங்களுக்கும் நான் குவாவிட்டும் நிற்கின்றேன் இஸ்லாமிய சகோதரர்களே ஜலாலகு இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கையை தந்து அந்த வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு முறையையும் சொல்லி தந்து வா அனுப்பித்திருக்கின்றார் வழிபட்டு அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பிலும் ஹதரத் அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் எந்த முறையில் வாழ்ந்து காட்டினார்களோ அவர்களுடைய சுண்ணாக்கள் என்று எதையெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து தான் இந்த உலகத்திலே நிம்மதி சந்தோஷம் இருக்குது என்ற விஷயத்தை நாம் அடிக்கடி கேட்டும் இருக்கின்றோம் நல்ல முறையில் தெரிந்து வைத்தும் இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய குறை என்ன என்றால் நாம் செய்யக்கூடிய தவறு என்ன என்றால் இதை எந்த விஷயத்தை நன்றாக விளங்கி வைத்திருக்கின்றோமோ நன்றாக கேத்திருக்கின்றோமோ அந்த விடயங்களை இதுவரையிலும் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாம் இருக்கின்றது இது ஒரு தெளிவான மார்க்கம் இதில் அவ்வாறுக்கு சுபகான ஊற்ற எந்த ஒரு குறையையும் வைக்கல அதே போன்று இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஜயத்தையும் விட்டு அனைத்து விஷயங்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அது பேரிலே வித்தியாசமாக இருந்தாலும் சில முறைகள்ல வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட அடிப்படையை நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தால் எல்லா விஜயங்களையும் அல்லஹ் சொல்லிருக்கின்றான் இஸ்லாம் எதையும் விட்டு வைக்கல அப்படி விட்டு வைத்திருந்தால் நபி சல்லு அலுவலாம் அவர்களுடைய வார்த்தைகள் பொய்யா இருக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் முந்திய நபிமார்கள் ஒரு கட்டிடத்தை கட்டினார்கள் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டிடத்தை கட்டினார்கள் அந்த கட்டிடத்திலே சில பகுதியை அவர்கள் மீதமாக வைத்துவிட்டு சென்றார்கள் அந்த கட்டிடத்தை நான் பூர்த்தி செய்தேன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதயங்களும் இந்த இஸ்லாத்தின் மூலமாக பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது என்ற விஷயத்தை நபி சல்லா அலேசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாம் சொல்லிருக்கூடிய விதயத்தை முஸ்லீம்கள் நாம் சரியான முறையில் செய்தால் அதை பின்பற்றினால் ஒரு போதும் நாம் கேவலம் அடைய மாட்டோம் ஒரு போதும் மற்றவர்களுடைய மற்றவர்களுடைய தீங்குகளுக்கு நாம் உள்ளாக்கப்பட மாட்டோம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாமிய சகோதரர்களே இன்று பிரச்சனை எங்க இருக்கின்றது என்றால் நாம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் எடுத்து பார்த்தால் அதுகளிலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய சில விதயங்களிலே தான் இருக்கின்றதே தவிர அது இஸ்லாத்திலேயோ அல்லது நாம் இஸ்லாத்தை பின்பற்றிலேயோ எந்த ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தால் என்று நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால நடந்த பிரச்சனைகள் இன்றைக்கு பல அமைப்பிலையும் பழிவாங்கப்படுகின்றார்களே என்று நாங்கள் பேசினோம் கிடைத்தோம் ஆனால் அதனுடைய அடிப்படையை எடுத்து பார்த்தால் அந்த இடத்திலே கணேசுக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அது யார் யாரெல்லாம் முஸ்லீம்களை எதிர்த்தார்களோ அவர்கள் உள்ள ஒரு விஜயம் என்று சொல்றத விட நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாம் இன்று இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றவில்லை நாம் இஸ்லாத்திலே தவறுதல் செய்துவிட்டோம் நாம் இஸ்லாத்தை குறையாக விளங்கினோம் அதனால அம்மா சுபகான ஏவினோ ஒரு சோதனை அது எம்முடைய இஸ்லாம் பரிபூர்ணமாக இருந்திருந்தால் எம்முடைய இஸ்லாம் சரியான முறையில் இருந்திருந்தால் எம்முடைய நல்ல முறையில் இருந்திருந்தால் யாரும் இஸ்லாத்தை தவறாக விளங்கியிருக்க மாட்டார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக குரல் கொடுக்கவும் மாட்டார்கள் அப்படியே குரல் கொடுத்தாலும் அந்த பிரச்சினைகளோ அந்த குரல் கொடுக்கிறதோ அது முஸ்லீம்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தவும் மாட்டாது இஸ்லாமிய சகோதரர்களே அந்த அடிப்படையில் அல்லது மார்க்கம் இஸ்லாம் என்று சும்மா சொல்லிக் கொள்வதற்கு தந்த மார்க்கம் அல்ல கணேச்குரியவர்களே இந்த இஸ்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில பின்பற்றுவதற்காக வேண்டி எ அதிகமானவங்க அதிகமானவங்க என்று சொன்னாலும் அது தவறில்லை நினைக்கிறேன் கண்ணேசுக்குரியவர்களே இஸ்லாத்தை வைத்திருக்கிறது சில குறிப்பிட்ட சில விதங்களுக்கு தான் இஸ்லாத்த கொரான அதை பின்பற்றதோ அதை வைத்திருக்கிறதோ சில குறிப்பிட்ட விதயங்களுக்குத்தான் மற்றும்படி இஸ்லாத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை எத்தனையோ இடங்களை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாமிய சகோதரர்களே நிலைமை அல்லாஹுக்கு சுபகானா எல்லா விஜயங்களையும் முடிவு செய்யறது வாழ்க்கைக்கு ஏற்பத்தான் அல்லாஹருக்கு சுபகான முவத்தாளா அல்லாவுடைய முடிவுகளை கீழே இறக்குறது அதனால் கணேசி இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய காட்டி கொடுத்த முறையோட வாழக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க அப்படிதான் இருப்பன் என்றார் அப்படிதான் என்ன சமூகத்தை மாற்ற முயற்சி செய்வன் என்றார் இஸ்லாமிய சகோதரர்களே அந்த நேரத்தில் பிரச்சனைகள் எ சமூகத்துக்கோ எந்த ஒரு தீங்கும் ஏற்படுறதும் சகோதரர்களே நாங்க நல்ல விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆம முக்கியமான பகுதி தான் இன்றைக்கு உலகத்தில் எல்லா விஷயங்களையும் அதாவது ையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒருவன் அது ரபுல் அல்லா அவனுக்கு ஏற்பத்தான் எல்லா விஷயங்களும் அமைஞ்சு கொண்டிருக்கிறது எங்கட உள்ளங்கள் முஸ்லிம்கள் ஆகிய எங்கட இந்த நம்பிக்கையில சரியான குறைகள் இருக்குது பேசுறதுக்கு நல்லதான் பேசுவோம் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லா சொல்லுவோம் எல்லாம் அல்லா தான் படைத்தான் அல்லா தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவோம் உள்ளம் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல சில கட்டங்கள் அதை வாயாலேயே சொல்லுறதுக்கு அழகான பேச்சுக்கள் உலகத்தையும் ஆட்சி செய்வது அல்லா வல்ல இது இன்றைய உலகத்துடைய அமைப்புல யார் யாரோ ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க யார் யார்டோ முறைகள் அல்லது எங்கட பிரயோசனம் அளிக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அல்லாவுடைய நம்பிக்கை ஒரு முஸ்லிம் என்றும் இருந்துட்டு அல்லா எதிர்பார்க்கிறான் இல்ல அல்லா எதிர்பார்க்கிறான் ஒரு முஸ்லீம் அவன் ஒரு முக்மீன் என்று சொல்றது தான் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோசனமானதாக அல்லாது விருப்பமானதாக இருக்கும் இடத்திலே சில அராபுகள் அரபிகள் வந்தாங்க வந்து அவங்க இஸ்லாத்தவங்க புதுசாக இஸ்லாத்தவங்க சொல்லி காட்டுறான் காலத்தில் வந்து சொன்னாங்க நாங்க யார சூழல்லா நாங்க ஏமான் கொண்டுட்டோம் நாங்க அல்லாம நம்பித்தோம் நாங்க அல்லாம நம்ப கூடிய மாறிட்டோம் என்று சொன்னாங்க அப்பதான் இஸ்லாசி சொல்றான் மௌனமாக சொல்லி காட்டுறான் ஏ நபிய சொல்லுங்க அவன்கிட்ட சொல்லுங்க நீங்க நீங்க வந்து நீங்க எப்படி சொல்ல சொல்லுங்களேன் உங்க அல்புகள்ல உங்கட உள்ள இந்த மாறலை இஸ்லாமிய சகோதரர்களை சொல்லி காட்டான் ஒரு முக்மீன் சொல்லும் அல்லாத நம்பிக்கை வெறும் அவர்களோடு பெரிய முக்மீன் பெரிய முத்தத்தை நினைப்போம் பேச்சில் அது அவரது வாயில உள்ளத்தில் இருக்காதே வெறும் வாய் சொல்லாக இருக்கும் அன்மேல ஒரு மசித்துக்கு பின்னால அந்த மசிதில் நாங்கள் இருந்தோம் அசல் நேரத்துக்கு பின்னால ஒரு மனிதர் வந்தார் அந்த வந்த மனிதர் கணேசபுரி அவர்களே மதுபானம் ஒரு போதையுடைய அமைப்புல வந்தாரு போதையுடைய அமைப்பு வந்தாரு வந்து நாங்க இருக்கிறோம் எங்களிடத்துல வந்து அவரு பார்த்தா புதுபாக்கும் வந்திருக்கிறாரு ஜும்மாவையும் கேட்டிருக்கிறாரு பத்து ஜும்மாவுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி போட்டு அதுக்கு பின்னால கணேஷ் குரியவர்களே அவரு அந்த போதை வாயால அந்த அந்த மதுபானம் குடித்த வாயால அல்லாவை பத்தி பேசுறாரு கணேச்புரி அவர்களே அவரு பேசக்கூடிய பேச்சுகள் வார்த்தைகளை நாங்க உண்மையில அவரை நான் காணல என்றா முன்னுக்கு அவர் மட்டும் இல்லை என்றா வெறும் அவருடைய சத்தம் மட்டும் எனக்கு கேட்டிருந்தா நாங்க நினைப்போம் இவர் பெரிய தத்துவாதாரி பெரிய நினைப்போம் அவ்வளோ அல்லாவை பேசுகிற ஒரு அசர் இருக்கும் என்றால் பிரதிபதி இருக்கும் என்றால் அல்லாஹ் அறாமாக்கி ஒன்று செய்வாரா ஏன் அவர் செஞ்சிருக்கிறார் வாயில இன்னும் உள்ளத்தில் வரல உண்மையான நம்பிக்கை உள்ளத்தில் இறந்தால வருகிற அவர் உண்மையான மாற மாட்டாரு இது குரான் சொல்ற விஷயம் அதனால நாங்க எங்களோட உள்ளங்கள்ல இந்த நம்பிக்கை எந்தாலும் இருக்குதுன்றத எங்களை எங்கள உள்ளங்கள்ல நாங்க கேட்டு பார்த்துக்கொள்ள அதை சரியா பார்த்துக்கொள்ளேன்னு மெப்பேண்டா சில சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல சில பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல சில தேவைகள் வரக்கூடிய நேரத்துல எங்களை எங்களைய நாங்க கவனிச்சா அது நல்லா விளங்கும் பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல இவரோட உள்ளத்துல ஓடுறது இந்த பிரச்சனை வந்துட்டு இதுக்கு நிவர்த்திய அல்லது இதுக்கு இதுக்கு விமோசனத்தை நாங்க யார புதிச்சு தேடிக்கொள்றது யாரின் மூலமாக அடைஞ்சிக் கொள்றது என்று இவர் யாரின் பக்கம் போலாரோ அதை வச்சு விளை கொள்ள இவருடைய உள்ளத்தை ஈவாங்கிக்குதான் உண்மையான ஒரு முப்பின் வரக்கூடிய நேரத்தில் நேரத்தில் கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் அவ்வாறின் பக்கம் என்றார் சொல்லலாம் தான் அல்லாட நம்பிக்கை இருக்கிறேன் அதனால இவர் என்ன செய்வாரு முதலாவது அல்லாக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு நான் சொல்லல துணியா அப்படியே கையுட்டு தாரு செலவுகள் இருக்கிறாங்க ஏமா உச்ச கட்டத்தை அடைஞ்சவங்க பெரிய அந்தஸ்து அடைஞ்சவங்க குறைஞ்சது சிந்திக்க வேண்டிய முதலாவது விஷயம் முதலாவதாவது நான் அல்லாட்டை போறேன்னா முதலாவது அல்லாட்டை அதுக்கு பின்னால் இரண்டாவது துணியா இடத்த போறது இரண்டாவது விஷயம் முதலா அல்லா அல்லாது எங்களுக்கு நினைவு அழகுதான் ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அல்லாவை நினைவு வருவது என்றால் அல்லாவின் எங்கள செயல்பாடுகளோச்சுக்குரியவர்களே அது மற்றவர்களின் பக்கமோ அல்லது எங்கள பணத்தின் பக்கமோ அந்தஸ்தின் பக்கமோ எங்கள அதிகாரங்களின் பக்கமோ ால் கணேஷ இ விஜயங்களுடைய சாராம்சம் என்ன என்றால் எங்க பல இருக்கிறது பலம் இருக்குது எனவே கணேஷ்குடி சகோதரர்களே நல்ல விளங்கிக் முழு உலகத்தில் வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு செய்யக்கூடியவன் அல்லாம் அவன் ஏற்பாடு இல்லாமல் எதுவும் நடக்க போறதில்லை இதை ஏன் சொல்லவாரு இஸ் இன்றைக்கு நாங்கள் முடிஞ்ச இலெக்ஷனுடைய விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்க உள்ளத்தில் பேச்சுக்கள் நாங்கள் எடுத்து பார்த்தோம் கணேஷ்குடியவர்களே இன்றைக்கு அதிகமான வரக்கூடிய வார்த்தைகள் தான் இன்னைக்கு நாங்க எப்படியோ நாங்க அரசாங்கத்துக்கு நாங்க அதாவது இவங்களுக்கு போட்டதனால தான் இவங்க அரசாட்சிக்கு வந்தாங்க என்று ஒரு கருத்து இன்னைக்கு நாங்க இப்படி இப்படி செஞ்சதனால தான் இப்படி எல்லாம் நடந்துச்சு என்ன செய்யறாங்க சகோதரர்களே நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் நாங்கிருப்போம் நாங்க யாருக்காவது போட்டு சில நேரங்களில் நாங்க போட்டவங்க தான் வந்திருப்பாங்க ஆனாலும் உண்மையான ஒரு இந்த வாயிலுடன் வரக்கூடிய வார்த்தைக்கு சொல்லி கொடுத்ததே நபிய சொல்லுங்க அரசாட்சிகளுக்கு எல்லாம் அரசாட்சி அரசன் எல்லா அரசன் நீட்டான் எல்லா அரசாட்சிகளையும் அமைக்கக்கூடியவன் நீ யாருக்கெல்லாம் நாடுறாயோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாய் எழுதிக்குரியவர்களே நாங்க போட்ட ஓட்டம் வந்திருந்தாலும் நல்ல விலங்கிக் கொள்ள முடிவு செஞ்சது வந்திருக்குது எங்கட கெட்டித்தனம் அல்ல எங்க கெட்டித்தனம் அல்ல இது ரொம்ப முடிவு செஞ்சிருக்கிறான் அதனால அதனால இந்த ஒரு இப்படி ஒரு அரசாங்கம் வந்துச்சு அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அது இல்லாம சக்தியால வந்துட்டோம் என்றா சொல்லிட்டோம் என்றா நினைச்சிட்டோம் என்றா இமாங்க கோலாரம் உண்டாக்கக்கூடிய ஒரு விதமாக வார்த்தைகளாக மாறிட்டோம் கணேசி இஸ்லாமிய சகோதரர்களே நாடு அவர்கள் அவர்கள் அல்லா ஆட்சியை கலட்டோனும் என்று நாடுறானோ அவர்கள் அல்லாஹ் கலட்டி எடுப்பான் எடுக்கிறது ஆட்சியில் அவரை உயர்த்தது இது இஸ்லாமிய சகோதரர்களே அந்த விஷயத்துல நாங்க மிச்சம் இந்த மாதிரி வார்த்தைகளை பாதிக்கிற விஷயத்த நாங்க ரொம்ப ஜாக்கிரதையாயிருக்கோம் அன்னியன் பாதிச்சான் அல்லாம தெரியாதவன் பாவிச்சான் இதா அது வேற விஷயம் அவங்களுக்கு ஈமான் இல்ல அவங்களுக்கு அல்லா யார் என்று தெரியாது அல்லாவுடைய விஷயங்களை நம்ப அதனால அவர் பாதிக்கிறார் ஆனா முஸ்லீம்கள் பேருக்கு தாய் தந்தை முஸ்லிமானது முறையும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் கணேஷ் இஸ்லாமிய சகோதரர்களே என்ன திருப்தி மாஷா அல்லா இதுக்கு பொறவு பிரச்சனை ஒன்றும் இல்லை இதுக்கு பொற மாஷா எல்லாம் நல்லா நடக்கும் இஸ்லாம் சகோதரர்களே நிலைமைகளையும் மாற்றக்கூடியவன் அல்லாம் நாங்க நினைக்கிறோம் நினைக்கிறோம் இஸ்லாமிய சகோதரர்களே யாரால பிரச்சனை முடிஞ்சு நினைச்சோமோ அவங்களே எங்களுக்கு பிரச்சனையா மாட்டோம் மேலும் அதுவும் நம்முடைய கையில் இருக்கிறது என்ன ஹதீஸ் குதிரை தினிவா சொல்லி காட்டினாங்க அவங்க சொன்னா சொல்ல புதுசியில் சொல்றதிக் காட்டினாங்க நிச்சயமாக வணங்கத்துக்குரியவன் நான் இனைய தவிர வேலை யாரையும் வணங்க முடியாது இணைய தவிர யாரையும் வணங்க முடியாது என்ற இணைய தவிர யாரையும் ரப்ப நினைக்கவும் கூடாது தேவையை பூர்த்தி செய்தவன் எங்களை பிரச்சனையை பூர்த்தி செய்தவன் எங்களை பிரச்சனையை நீக்கிறவன் இது எல்லாம் நான் தான் அல்லா தான் என்றான் நினைக்கக்கூடாது என்றும் நிகழ்ச்சிகிறது மட்டும்தான் வணக்கம் அல்ல எங்க எல்லா விஷயங்களையும் நம்முடைய ஆக்கிக் கொள்ளும் இதுதான் வணக்கம் என்றது எங்களுடைய விஷயங்களையும் அது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் இஸ்லாமிய சகோதரர்கள் எங்கள் தொழில் தொடர்புகளாக இருக்கலாம் சமூக விடயங்களாக இருக்கலாம் இது எல்லாத்திலேயும் இஸ்லாமிருக்கிறது நம்பிக்கை இருக்குது அந்த சந்தோஷம் வனம் கற்றுக்கூடியவன் அல்லாவது தவிர வேறு யாரும் இல்ல நான் தான் ஆட்சியை உண்டாக்கக்கூடியவன் ஒவ்வொத்த உள்ளங்களே முழுக்கே உள்ளங்களுடைய ஆட்சி உள்ளங்களுடைய எல்லா பிரதி பழிப்புகளும் அது என்னுடைய கையில் இருக்கிறது இவர் நல்லதானே இருந்தாரு நல்லத்தானே இருந்தாரு திடீரென்னு கெட்டு பேசிட்டாரு சொல்றோமா இல்லையா சொல்ல போக்கல நல்லத்தானே பேசினாரு நல்ல இந்த மனுஷத்தானே திடீரென்னு எப்படி அதாவது இப்படியானவர மாறிட்டாரு نريد كوريا واركالي هذا عظر ماار الله ماترآ كلانكال ماتر كوريا وان رب العالمين جل جلالهو يعني الله وليا قيلة تان كلانكالوليا عالتشير كيره اوه الننجد ماذي ماتروا يعني الله سبحانه وتعالى سوليته سولرا آه مكيامان بشيامو ميلتان يار ادي ارخل عند ادي ارخل அல்லாவுக்கு அடிப்படையா யாரு அல்லாவுக்கு வழிபடுறாங்களோ அல்லா சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றாங்களோ குறிப்போனா உண்மையான முஸ்லிமாக முக்மீனாக வாழ்றாங்களோ தக்குவா உள்ள புத்தகங்களாக வாழ்றாங்களோ அந்த வாழ்க்கையின் காரணமாக அந்த மக்களுடைய நல்ல விஜயங்களின் காரணமாக நான் அவர்களுடைய அந்த ஆட்சியாளர்களுடைய பின்பற்றோ என்னுடைய உண்மையான முறையில அல்லா பின்பற்றி வாழ ஆரம்பிக்கிறாங்களோ இந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களின் மீது நான் இறக்க சிந்தனைய போடுவேன் எளியவர்களே ஆட்சியாளர்கள் அவங்க திடீரென்று கெட்டவங்களா மாறுவதில் மாறுவதில் அல்வா கெட்டவங்களா மாத்துறதும் அல்வா அல்லாத கையில இருக்கக்கூடிய விஷயம் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்க நினைக்க கூடாது முடிஞ்சு இல்ல நாங்க கெட்ட முறையில நடந்துட்டோம் என்றா அல்லாக்கு மாற்றம் செய்ய ஆரம்பிச்சுட்டோம் என்றா நல்லவர்களையும் கெட்டவர்களாக மாற்றுவா மாத்திடுவான் நீங்க நல்ல முறையில இருந்துட்டீங்க சொன்னா அவங்க உள்ளத்துல உள்ள போடுவோம் அதே மாதிரி யார் யாரெல்லாம் எது அடியார்கள் யார் யாரெல்லாம் எனக்கு மாறு செய்வாங்களோ பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்களோ தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்களோ கையச்சுரியவர்களே அவர்களுடைய உள்ளங்கள் அல்லா சொல்றான் அவர்களுடைய உள்ளங்கள் இவர்களை பத்தி கோவட்ட போட்டுடுவோம் வெறுப்ப போட்டுடுவோம் இவர்களை பார்த்தா ஒரு ஒரு எதிரிய பார்க்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு தன்மையை போட்டுடுவோம் இஸ்லாமிய சகோதரர்களை இந்த அடீச வைச்சு தெளிவா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது விளங்குது எங்களுக்கு எதிரியா மாற வேண்டிய அது அவராக எதிரியா மாறி வரல என்னட செயல்களின் காரணமாக இஸ்லாமிய சகோதரர்களே இப்ப நாங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆக முக்கியமான விஷயம் ஒரு மனிதன் நல்லவன் மாறிட்டால் அவரும் அந்த நல்ல தண்ணியாகத்தான் ஆட்சியும் நல்லதா மாறுவது கெட்டதாக மாறுது விலவாசிகள் உயர்வது குறையினதும் இந்த முஸ்லிம்கள் நாங்க செய்யக்கூடிய நல்ல அமல்களை வச்சுதான் இருக்கிறது நாங்க எந்த அளவுக்கு நல்ல அமல்களை செஞ்சு நல்ல முறையை கற்று போமோ அதன்படித்தான் அல்ல அமைக்கிறார் இஸ்லாமிய சகோதரர்களே ஏதோ அடிப்படையில் அதிகமான புத்திமதிகளை கேட்டு வந்த இலக்ஷன் முடிஞ்சனுக்கு முன்னாலேயே பல பேரும் ஈடுபட்டு நோம்புகள் பிடிச்சு ஏதோ எ பார் விளங்கக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு இப்படி எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு சூழல கூடிய ஒரு அமைப்பு செஞ்ச நல்ல விபாதத்துக்களை காரணமாக்கி வச்சார் ஏதோ இப்ப வந்துட்டாங்க இந்த ஆட்சி நல்லதாக ஆகிறதும் கெட்டதாக ஆகிறதும் நான் ஒரு சொன்னுடைய முக்கியம் எ இருந்து இருக்கக்கூடிய பாவங்களை குறைச்சிட்டாலும் சருவ சாதாரணமாறே அந்த தலைப்பு கையவர்களின் நீளமான தலைப்பு சுருக்கமா சொல்லி முடிக்கிற நினைச்சோமோ இன்றைக்கு அதெல்லாம் சருவ சாதாரணமா மாறிட்டு ஒரு பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம் ஒரு பயங்கரமான காலம் என்றாலும் பயங்கரம் என்ற எங்களுக்கே தெரியாம அல்லா பாதுகாப்பிடம் வழிபட்டு வைக்கக்கூடிய அளவு பாவங்கள் நினைச்சு தெளிவுபடுத்த விரும்பலும் போதாமே இருக்குது நினைச்சுக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இன்னைக்கு பாவங்கள் சர்வ சாதாரணமாக மாறக்கூடிய ஒரு காலத்துல நாங்கள் இருக்கிறோம் எல்லாம் நினைக்கக்கூடிய அளவு நிலைமைக்கு மாறப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னால பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால சில பாவங்களை நாங்க பெரிய பாவம் என்று நினைச்சோம் இப்ப அதே பாவத்தை அதே பாவம் கொஞ்சமே வித்தியாசம் இல்ல அதே பாவத்தை நாங்க அதே நான் நான் பெருசுதான் மதிச்சேனோ அதே நான் நினைக்கிறதனாலும் எங்க வருங்காலத்து ஜெனரேஷனும் எங்க எங்க சமூகமும் அதை அப்படித்தான் மதிக்கும் அப்படித்தான் நினைக்கும் இப்ப நாங்க பெரிய பாவம் என்று நினைக்கிற நாங்களே சாதாரணமா நினைக்கிறோம் என்றால் இந்த இருக்கூடிய சிந்த பிள்ளைகள் இதெல்லாம் இந்த பாவங்களை சாதாரணமா நினைச்சா நினைச்சிட்டாங்க மாறிடுவாங்க காலப்போக்கில் கையாச்சி அந்த பாவத்தை நினைச்சு செய்யக்கூடியவங்களும் எனவே கணேசரி இஸ்லாமிய சகோதரர்களை இந்த விஷயங்களை நாங்க கொஞ்சம் யோசனை கெடுக்கோலாம் எங்க முடிவு அல்லாஹ் அல்லாவுடைய ஈமான்ல ரசூட வாழ்க்கையில இதுல மட்டும்தான் இருக்கிறேன் எனவே அந்த வாழ்க்கையை பின்பற்றத்துக்கு அந்த ஈமான் அடைஞ்சு கொள்றதுக்குரிய முயற்சிகள் தான் எங்களை முயற்சிகளா இருக்கலாம் எனக்கு துணியாவுடைய விஜயங்களுக்கு நாங்க எப்படி எல்லா விஷயங்களுக்கு நாங்கள் முயற்சி செய்யறோமோ இதே மாதிரி கணிச்சுக்குரியவர்களே ஈமான் விஷயங்களுக்கு முயற்சி செய்யுமாறு வலியுறுத்து வலியுறுத்து எனவே நாங்க அந்த விஜயங்களுக்கு நேரங்களை குடுத்து எல்லாம் பாதுகாக்கணும் எங்க வாய்கள் நின்றுடைய வார்த்தைகள் வந்துடாம யக்மீனுடைய வார்த்தைகளை பாவிச்சு கொண்டு எது நடந்தாலும் நம்முடைய நம்முடைய முடிவுக்கு கீழே தான் நடன என்ற அந்த யக்னுடைய வார்த்தைகளை வராட்டாவது உள்ளதுக்குறதுக்கு முயற்சிகள் செய்யலாம் எல்லாம் சுபகானா உண்மையான முஸ்லிம்களாக மீன்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக முத்த மீன்களாக மணிக்க அல்லஹாக்கு சுபகான ஊகத்தால நம் அனைவருக்கும் செய்வான பாவங்களை இஸ்லாம் என்று எதேதையோ பின்பற்றா உண்மையான இஸ்லாத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தினா தெளிவுபடுத்தின மட்டுமல்லாமையால்வா அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு எங்கட பாவங்கள் எங்க எங்க கெட்ட செயல்களின் மூலமாக யாழ்வா எனது சோதனைகளை இறக்கிடாதையால் வா முஸ்லிம்களுக்கு சோதனைகளை மாற்றி நாட்டுக்கு அறிந்தவன் நீட சேவைகளை பூர்த்தி செஞ்சு தந்திரா நாய் தந்தைய பாவங்களை பாவங்களை